வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் பனிரெண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கரீபியனின் பகாமாஸ் தீவை அடைந்த கொலம்பஸ் தான் கிழக்கு ஆசியாவை அடைந்துவிட்டதாக எண்ணினார் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஆண்டு நெதர்லாந்தில் டெல்ப்ட் நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் நூற்றுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரிச்சர்ட் ஜான்சன் என்பவர் தமிழ்நாட்டின் முதல் செய்தி பத்திரிகையான மெட்ராஸ் குரியர் என்ற வார இதழை வெளியிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு இலங்கை பிரிட்டனின் அரச குடியேற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது ஃப்ரெட்ரிக் நார்த் என்பவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சார்லஸ் மெக்கின்டோஸ் என்பவர் ஸ்காட்லாந்தில் முதலாவது ரெயின் கோட்டை விற்பனை செய்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் போவர் குடியரசு இங்கிலாந்து மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் அதுவரை எக்ஸிக்யூட்டிவ் மேன்சன் என அழைக்கப்பட்ட கட்டிடத்திற்கு வெள்ளை மாளிகை என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலகப் போரின் போது கூட்டுப்படைகளை பெல்ஜியத்திலிருந்து தப்ப உதவியை செய்ததற்காக பிரிட்டிஷ் தாதி எடித் கவல் என்பவர் ஜெர்மனியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மின்சோட்டாவில் கிளம்பிய காட்டு தீயினால் நானூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு குழந்தைகளுக்கு முதல் முதலாக செயற்கை சுவாச கருவி பாஸ்டனில் உள்ள ஒரு குழந்தைகள் மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் மக்கள் எதிர்பாராத விதமாக ஒரு படுகொலையை தொலைக்காட்சியில் நேரடியாக கண்டனர் ஜப்பான் சோசியலிஸ்ட் பார்ட்டியின் தலைவர் இனிஜிரோ அசானுமா என்பவர் நேரடி ஒளிபரப்பில் பங்கெடுத்துக்கொண்ட போது கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இக்குவரியல் கினி ஸ்பெயினிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மறைந்த மா சீ இடத்திற்கு ஹுவா குவெங்க் என்பவரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக நியமிப்பதாக மக்கள் சீன குடியரசு அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஐஆர்ஏ குண்டுவெடிப்பிலிருந்து மார்கரெட் தாட்சர் காயம் எதுவும் அடையாமல் உயிர் தப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானில் இடம்பெற்ற ரத்தம் சிந்தா புரட்சியில் பர்வேஸ் முசரப் அவர்கள் நவாஸ் ஷெரீப்பை ஆட்சியிலிருந்து அகற்றி நாட்டின் அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் மக்கள் தொகை 6 பில்லியனை எட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அப்காசியா ஜார்ஜியாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு ஐனா பொதுச் கோபி அனானுக்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாலியில் ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் இருநூற்றி இரண்டு பேர் கொல்லப்பட்டு முன்னூறு பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பெலாரஸில் மனுநோய் மருத்துவமனை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் முப்பது மனுநோயாளிகள் பலியானார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்கா யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து விலகியது முன்னதாக இஸ்ரேலும் இந்த அமைப்பிலிருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு காமினி ராய் வங்காள கவிஞர் சமூக பணியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு எஸ் வையாபுரி பிள்ளை தமிழறிஞர் பதிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முல்க்ராஜ் ஆனந்த் இந்திய புதின எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நேத்து சுந்தரவடிவேலு தமிழக தமிழறிஞர் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தம்பையா ஏகாம்பரம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மு ஆ சிதம்பரம் தமிழக தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே கே பிர்லா இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிவராஜ் பாட்டீல் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ராமச்சந்திரன் இலங்கையின் மலையக ஓவியர் சிற்பி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோசப் பொன்னையா மட்டக்களப்பு ரோமன் கத்தோலிக்க மறை ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஸ்னேகா தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்சரா ஹாசன் இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்கரெட் இ நைட்டு அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் ஆயிரத்தி ஆண்டு வே ப சுப்பிரமணியம் தமிழக கால்நடை மருத்துவர் நூலாசிரியர் கவிஞர் ஆயிரத்தி ஆண்டு ராம் மனோகர் லோகியா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ராணிச்சந்திரா திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வி மாணிக்க வாசகம் மலேசிய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு வ சுப்பையா தமிழக விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டென்னிஸ் இர்சி சி நிரலாக்க மொழியை கண்டுபிடித்த அமெரிக்கர் இந்நாளின் சிறப்புகள் பிரேசில் நாட்டில் குழந்தைகள் தினம் ஹொண்டுராஸ் நாட்டில் கொலம்பஸ் தினம் ஈக்வடரியல் கினி நாட்டின் விடுதலை தினம் என்று மேலும் உலக ஆர்தரைட்டிஸ் தினம் மற்றும் உலக முட்டை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே